வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணு கீர்த்தனம் மன தூய்மை நேர்மை கொண்டவர்களாய் இருங்கள் உங்கள் சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் ஆம் மன தூய்மை நேர்மை கொண்டவர்களாய் இருங்கள் உங்கள் சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் என்கிறார் கன்ஃபியூஷியஸ் நன்றி வணக்கம்